நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் சரவடிக்காக உங்கள் தொழில் முக்கணிதான் இங்கு இன்னும் வந்து பாராட்ட எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறகு அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே நான் இன்னும் யார் வந்து கால்கள் விரம்பியே ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை நல்ல பேர் சொல்லி வாழ்வதில்லை இன்னம் யார் இன்னும்ார்ோ வந்து பாராட்ட பாதை தவறிய கால்கள் விரும்பியே ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை பேர் சொல்லி வாழ்வதில்லை பச்சை கீழிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் ஆதில் பட்டு தூகிலுடன் அன்ன சிறுகினை மெல்ல நெயிட்டு வைத்தேன் நான் ஆரோ என்று தாளாட்டு இன்னும் யார் யாரோ வந்து பாராட்டு ஒரு செவந்தி போவில் தொட்டிலை கட்டி வைத்தே அதில் பட்டு தூகிலுடன் வைத்தே நானோ இங்கு தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட இந்த பச்சை கீழிக்கோரு செவ்வந்தி போவில் தொட்டிலை கட்டி வைத்தே அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்